வணக்கம் ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி பதினாறாம் தேதி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று துணை ஜனாதிபதி திரு எம் வெங்கையா நாயுடு அவர்கள் வெளியிட்ட யோகா அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் மன்சி குலாத்தி இரண்டு நேஷனல் எஜுகேஷன் டே எனும் தேசிய கல்வி தினம் நவம்பர் பதினோராம் தேதி இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது மூன்று இங்கிலாந்தின் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற எவரஸ்ட் சிகரத்தை தொட்ட உலகின் முதல் கையிழந்த பெண்மணி அருணிமா சின்ஹா நான்கு மான்றில் புரோட்டோக்காலின்படி அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஓசோன் அடுக்கு மீட்கப்படும் ஐந்து சவுதி அரேபியாவின் புதிய பாஸ்போர்ட் விதிகளின்படி இஸ்ரேல் நாட்டிலிருந்து மக்காவிற்கு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் முஸ்லிம்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று குற்றவியல் விஷயங்களில் பரஸ்பர சட்ட உதவிகளை பெற இந்தியாவுடன் ஒப்பந்தத்தில் கையப்பமிட்ட நாடு எது இரண்டு குளோபல் கூலிங் கான்பரன்ஸ் எனும் உலகளாவிய குளிர்ச்சி உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது 3. இரண்டாவது இன்ஸ்பயர் எனும் எரிசக்தி திறன் கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்காக சர்வதேச சிம்போசியம் நடைபெற்ற இடம் எது 4. சமீபத்தில் ஆறு மாதங்களுக்கு மீன்களை இறக்குமதி செய்ய தடைவிதித்த விதித்த மாநிலம் எது ஐந்து மனித மூளை போன்று வேலை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள உலகின் முதல் மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி